முழுமையானையுமா அல்லது தகஜ் தொழுகைக்காக வித்துறு தொல்லாமல் தூங்கிவிட்டால் தொழுகை சேருமா அல்லது இஷாவுக்கு பின் ஒரு முறையும் தகஜத்துக்கு பின் ஒரு முறையும் தொழ வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது வித்திரு தொழுகையுடைய சட்டம் என்ன அப்படின்ச்சுன்னா அது கட்டாய வாஜிப்பு ஃபரது தொலைகு பிறகு இஷா முடிஞ்சோன்னா வித்திரு தொழுது ஆகணும் நீங்கள் தகஜ் உங்களுக்கு கன்ஃபார்மாக இருந்தால் வித்திரு தொலகை தகஜத்துக்கு பிறகு தொழுவு சிறந்தது வித்திரு தொலகியை தகஜத்துக்கு பிறகு தொழுவுதான் நம்ம ஏற்றமானது இல்லை தகஜு தொழுவுன்னு கன்ஃபார்மாக தெரியல சில சமயம் தூங்கினாலும் தூங்கிடுவோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம் இஷா தொழுதன்னா வித்திரை தொழுதடலாம் சரி இப்போ நீங்கள் தூங்கிடுவீங்கன்னு நினச்சிட்டு விற்று தொழுதிங்க தூங்கினீங்கன்னு நினச்சிட்டு வித்துறு தொழுதிங்க ஆனால் தாஜத்துக்கு முடிச்சுட்டிங்க இப்போ தாஜ் தொழுத பிறகு தாஜது பிறகு ஒரு மாதிரி வித்திரி தொழுதாகணுமா தேவையில்லை